பாடம் 102 இரண்டு ஒரு மனிதர் தொழும்போது மற்றொரு மனிதரை நோக்கி தொழலாமா ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை நோக்கி தொழுவதை உஸ்மான் ரதி அல்லாஹின் அவர்கள் வெறுத்துள்ளனர் இதனால் தொழுபவரின் கவனம் சிதறும் என்பதால்தான் தான் இந்த நிலை கவனம் சிதறாது என்றால் அதனால் இல்லை ஒரு மனிதர் இன்னொரு மனிதரின் தொழுகை முறித்துவிட முடியாது என்று சயது பின் சாபித் அலி அல்லாம அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள்